நீங்கள் தொழுகைக்கு பின் கூட்டுதுவா கிடையாது என்று சொல்லி ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சுண்ணத்தல் ஜமாத் பள்ளிவாசலில் இன்று வரை கூட்டுதுவா கட்டாய கடமை போன்றிருக்கிறது எப்படி மாற்றுவது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை எப்படி மாற்றணும்னு சொன்னா எப்பவோ இந்த கூட்டுதுவா ஓதுற முறையை நிறுத்தி நீ யார சொல்றது நாங்க யாரா கேக்குறதுன்னு இவங்க அல்லானு வாய முடியும் நிறுத்திக்கலாம் இவங்க பண்ண எதிர்பிரச்சாரத்தினாலதான் இந்த கூட்டத்துவா இன்னைக்கு நிறுத்த முடியாம போயிடுச்சு இன்ஸ்டால கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும் ஏன்னா இடையில ஒரு அந்த தூய்மைவாதிகள்ட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா மக்காப்பள்ளி இமாம் பின்னாடி தொழலாமா ஏன்னா இவர் சாய்பாபா நான் பின்பற்றாமா அதிக தொல்லாம் அவர் தொலைவி போகுது அவருக்குள்ள கூடாது மக்காப்பள்ளி இமா பின்னாடி கூடுதோனால மக்காப்பள்ளி இமாம் பின்னாடி தொல்லக்கூடாது இப்படி சொல்லி சொல்லி இமாம்களை வெறுப்பேற்றதுனாலதான் என்ன பசி இவர்கள் வந்து என்ன தவறை சரி நினைச்சாங்களோ என்ன இது வந்துட்டே இருக்கு அந்த தவறை அவர்களால் சரி பண்ண முடியாம போயிடுச்சு எனவே கோட்டு துவா என்பது தொலைகைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்ல நாம நம்ம தனித்தனியா துவா செய்யறத சிறந்தது நான் இரண்டாம் ஆண்டு எம்பிஏ படிக்கிறேன் இன்சூரன்ஸ் பினான்ஸ் மியூச்சுவல் பேங்க் போன்ற வேலைகளில் வேலை செய்ய அனுமதிடா நீங்க எழுதிருக்கு எல்லாமே ஹராம் இன்சூரன்ஸ் ஆறாம் பேங்க் ஹராம் பினான்ஸ் எந்த பினான்ஸ் ஹராம் இது எல்லாமே ஹராம் கூடாது பெட்ரோலின் சம்மந்தம் இல்லாமல் திருமணம் செய்யலாமா ரொம்ப முக்கியமான கேள்வி பெற்றோரின் சம்மதம் இல்லாமல்ங்கிறத விட நீங்க விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் ஆனால் பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அவங்களுடைய திருப்தியோட திருமணம் முடிப்பதான் ரொம்ப ஏற்றமானது இது வந்து மார்க்க ரீதியாங்க அனுபவ சொல்றேன் பெற்றோருடைய அனுமதியோடு நடக்கும் திருமணம் நல்ல திருமணங்களாக இருக்குது அதனால அனுமதியெல்லாம் திருமணத்துக்கு நல்லது இல்லை ஒருவன் என் மனம் நோக்கம் படி பேசிவிட்டார் அதனால் மற்றவர்கள் கூறலாமா இது புறம் பேசுறதுக்கு ஒப்பாகுமா அல்லாஹ் குரான் லாயு ஹிபுல்லு இல்லா மந்திம் யாருடைய தவறையும் பகிரங்கப்படுத்துறது அல்லாஹ் விரும்புவதில்லை ஆனால் யார் அநீதம் இழைக்கப்பட்டாரோ அவரை தவிர அப்ப அனிதம் இழைக்கப்பட்டவரை தனக்கு இழைக்கப்பட்ட அணிதத்தை மக்கள்கிட்ட சொல்லணுங்க எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சு எனக்கு நீதி தாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும் நீதி கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் சொல்லலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யார்ட்டீதம் கிடைக்கும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆள்கிட்ட அந்த குற்றம் அந்த மிஸ்டேக்க எடுத்து சொல்லி நீங்க நல்லாவே அனுமதிக்கலாம் மத்தபடி அதெல்லாம் நோக்கம் இல்லாம சும்மா நீ என்ன திட்டுட்டியோனோ என்ன கொடுத்துறோம் நான் நடிக்கிற பரவ அப்படின்னு அவரை பத்தி பிரச்சாரம் பண்றது இது கூடாது தப்பு அத்தர் மற்றும் சுருமாவின் சுண்ணத்துக்கள் பற்றி அப்படின்னா என்னன்னு தெரியல அத்தர் போடுற சுண்ணத்து கண்ணுக்கு சுருமா போறது சுனத்து சுருமா எப்ப போடணும் அதுவும் ரசவலாய் இரவுல தூங்கும் போது கண்ணுக்கு சுருமா போட்டுக்கிறாங்க இன்னும் சில பேர் ஜுமாக்கு வரும்போது கண்ணுக்கு மைப்பூசு மாதிரி புரிச்சி விடுவாங்க இப்படி கண்ணுக்கு வெளியில இங்க இது என்ன சுருமான தெரியல சுருமாங்கிறது கண்ணுக்கு உள்ள போடணும் அதுவும் ரசவல்லாயச ஒரு மருத்துவங்கிற அடிப்படையில் சொல்லி கொடுத்தாங்க அது இரவு நேரத்தை போடுறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கும் நல்ல கண் குளிர்ச்சியா இருக்கும் ரொம்ப நல்லது சுண்ணத்தும் கூட ஒரு குடிகாரர் களிமா சொல்லிவிட்ட நிலையில் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா சொல்றாங்க ஒரு சாராயம் குடிப்பவன் சாராயம் குடித்த நிலையில் விபச்சாரம் செய்யும் நிலையில் மூமீனாக இருப்பதில்லை அப்படின்னு ரசோல்லா சொல்றாங்க அதனால சாராயம் குடித்த நிலையில் ஒருத்த மூத்தாக்கா அவரோட ஈமான பத்தி அல்லாதான் தீர்மானிக்கணும் இஸ்லாம் இந்தியாவிற்குள் நுழைந்த வரலாறு ஏன்னா ஒரு ஒருவர் வரலாறு மாதிரி கேட்கிறாரு ஒரு மாதிரி மாதிரி ஒரு நாளைக்கு சொல்றோம் இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து வரலாற பத்தி அடுத்து தாய்மார்களும் வந்து தாய்மார்கள் கேள்விக்கும் பதில் சொல்றதுல கடைசியாத்தான் சொல்றோம் பெண்கள் குர்தாவுடன் ஜீன்ஸ் பேண்ட் அணியலாமா புர்காவினல் அல்லது வீட்டில் மகனமான ஆண்களுக்கு முன் மட்டும் குர்தாவுடன் ஜீன்ஸ் அணிவது அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கறாங்க நல்லா புரிஞ்சுக்க ஜீன்ஸ் என்ன எனக்கு புரியல ஜீன்ஸ்னா என்ன பெண்கள் கீழே பைஜாமா போடுறாங்க ஒன்னும் கிடையாது மார்க்கட்ல அப்படியா டெனிம் கிளாத் போடக்கூடாது அப்படின்னு கிடையாதுல பெண்கள் கிளாத் சிக்கான கிளாத்து அந்த ஜீன்ஸ் பேரே பல பேர் ஏன் போடுறாங்க ஒரு வாரம் போற ஒரு மாசம் வைக்காம போடலாம் எக்கான தெரியாது அந்த மாதிரி டெனிம் கிளாத்ல பெண்கள் கீழே பைஜாமா போடுறதோ இல்ல மேல வந்து ஷர்ட் போடுறதோ தப்பே கிடையாது ஆண்கள் போடுற மாதிரி டைட் ஜீன்ஸ் போட்டுட்டு டைட் டிஷர்ட் போடுறது இது ஹராம் இது கூடாது ஜீன்ஸ் மக்கா பலி மாதிரி ஜீன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டாரு அப்படியெல்ல நீங்க ஜீன்ஸ் மாதிரியே பைஜாமா போடுறீங்க துளதல் போடுறீங்க பெண்கள் அது தப்பு கிடையாது ஆண்கள் போடுற மாதிரி டைட்டா போட்டீங்க பேண்ட் மாதிரி போட்டீங்க இது ஹராம் கூடாது அதே மாதிரி டெனியின் கிளாத்ல என்ன பண்றீங்க நல்ல துளதலு டிஷர்ட் போடுறீங்கன்னு சொல்லி உடம்பு மறைக்கிற மாதிரி புல் கை வச்ச ஒரு பெண் டிரெஸ் போடுது தப்பு கிடையாது அதுக்காண்டி ஆண்கள் போடுற மாதிரி டி ஷர்ட் டைட் ஷர்ட்டா போடுறது இது ஹராம் கூடாது அதனால என்ன கிளாத்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கறது நோக்கம் அல்ல இது ஆண்களுடைய ஆடையை போன்று டைட்டா இருக்குது உள்ள போடுறதுல உள்ள வெளியே தெரியுது அந்த மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கும்போது தப்பு கிடையாது தேங்கிய தண்ணீரில் பூல் பாண்ட் வாட்டர் குளிப்பு கடமையானவர்கள் குளிக்கக்கூடாது என்று படித்தன உண்மையா குளிப்பு கடமையானவர்கள் முதலில் தனியாக குளித்து தான் தேங்கிய தண்ணீர் இறங்க வேண்டுமா அதாவது அது ஸ்விம்மிங் பூலுடைய வாட்டர் வராது வந்து ஓடுற தண்ணி அதுல குளிப்பு கடமையானவங்க அப்படியே குளிக்கலாம் தப்பில்லை பான்லயோ ஸ்விம்மிங் பூல்லயோ சின்ன கொலா இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீர் அழக பொறுத்துல இதா பலகல் மால் கபச தண்ணீர் என்பது குள்ளத்தை கடந்து விட்டால் இரண்டு அந்த காலத்துல இருந்து அளவு இப்ப வந்து கேலன் லிட்டர் அந்த மாதிரி அளவு அந்த அளவுக்கு தண்ணீர் கடந்து விட்டால் அதற்கு பிறகு அதுல எந்த நஜிசு இருந்தாலும் நஜிசாகாது நஜிசலாம் சொல்றாங்க அதனால குள்ளத்தையினை கடந்து விட்ட அளவுக்கு தண்ணீர் குளம் இருந்தால் அதுல தாராளமா குளிக்கலாம் குள்ளத்தை எவ்வளவு அளவுங்க அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற ஸ்விமிங் பூல் பாருங்க இதெல்லாம் வந்து உள்ளத்தையினோட அதிகமான தண்ணீர் தான் அதனால குளிப்பு கடமையானவங்க அப்படியே உள்ளத்தையின்னு உள்ள தண்ணீர்ல விழுந்தா தப்பே கிடையாது தாராளமா குளிக்கலாம் can we do tawaf or umrah for the whether they are live on death live or death i again sollirukuren uyirod irukkavulkkaandi mootharukkandi tawaf seelama umrah seelama nu kekranga uyirod irukkavulkkaaga tawaf umrah rendu me seiyakudadu moothanavulkkaaga tawafum seeyalam umrahum seeyalam ah uyirod irukkavulkkaaga yaaruk seeyala nu sonna ini avanga umrahukko hajjukko varave mudiyadu அவங்க முடியாத கடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கான தவா செய்யலாமா உமராஜ் செய்யலாமா செய்யலாம் தப்பு கிடையாது உங்களில் மரணித்தவர்களுக்காக சூரத் யாசினை ஓதுங்கிறாங்க அதனால நாமளே உட்காந்து ஓதி யாரு தான் இந்த நன்மை ஏற்றுலாம் லெப்பைய வச்சு அஜர்த்த வச்சு ஓதி ஒரு ஐநூறு ஐம்பது கொடுத்து அஜெரி ஓதுங்க அப்படின்னு இந்த நன்மை யாரும் கிடைக்காது வேஸ்ட் இது should we have to read the three aazans for barat night barat irulla 3 aazans ovathu endha aadharam kadayad bi'ah Allah rabbul alamin endha vishayam ah aduthagale can we pray tasbih nafil enna chatta enna chatta teergalaama adu ipdi bayapara maari kathirathu teerukku dhan pōmba kudichittu ponga ista teerukku dhan can we pray tasbih nafil can we eat prawn or crabs அம்பாசர் சொல்றாங்க இந்த தஸ்மீ நபில் தொழுகையே தொழுங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அதே மாதிரி பிரான் கிராப்ஸ் சாப்பிடலாமா எரான் நண்டு சாப்பிடலாமா அப்படின்னா உங்களுக்கு அருவறுப்பா இல்லாட்ட சாப்பிடுங்க உங்களுக்கு அருவருப்பா இருந்தா அது மக்ரு அல்லார்கள் பேசணும் கேட்டமோ அதனுடைய அமர்சி தோஃபை தந்தல் வாடா